வணக்கம் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பு கோட்டை கருப்பையா கேள்விகளுக்கான ஆய்வு செய்யும் பார்க்கர் என்ற விண்கலத்தை நாசா அனுப்பியுள்ளது இரண்டு இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை தேசிய சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று மறைந்த முன்னாள் ஐநாவின் பொதுச்செயலாளர் கோபி அனான் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் ஏழாவது பொதுச் செயலாளராக இருந்தவர் நான்கு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்ற இடம் தஞ்சாவூர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நமது பாதுகாப்பு நமது உரிமைகள் என்ற பெயரில் பிரச்சாரம் இதற்காக தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு பத்தொன்பது வயது முதல் வயதிற்கு இடைப்பட்ட ஆண் பெண் ஆகிய இருப்பாளரும் ஓராண்டு கட்டாய ராணுவ பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என எந்த நாட்டு பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது மூன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநரின் பெயர் என்ன நான்கு அஞ்சலகங்களில் செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கு தொடங்குவதில் எந்த மாநிலம் முதலிடத்தை பெற்றுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி